வணக்கம் நிகர்களி நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் குடியேற்றத்தை ஆரம்பிப்பதற்கென பதினோரு கப்பல்களில் சிறை கைதிகளையும் குற்றவாளிகளையும் ஏற்றிக்கொண்டு கேப்டன் ஆர்த்தர் பிலிப் இங்கிலாந்தை விட்டு புறப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஈக்வடார்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 கோத்ரி நகர் வரை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நியூ ஜெர்சியில் மின்சாரத்தில் எங்கும் தனது முதலாவது தொடருந்தை சோதித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரேசில் அடிமை முறையை முற்றிலும் ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அமெரிக்காவில் முதல் வர்த்தக ரீதியிலான பண்பலை ஒளிபரப்பு ப்ளூம்ஃபீல்டு கனெக்டிகட் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டது இந்த பண்பலை வானொலி பின்னாளில் டபிள்யூடிஆர்சிஎஃப்எம் எனஅழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவையின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜாகிர் ஹூசைன் இந்தியாவின் முதலாவது முஸ்லிம் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரில் சீனர்களுக்கும் மலாய் இனத்தவருக்கும் இடையில் இனக்கலவரம் மூண்டது நூற்றி தொண்ணூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ரோமில் திருத்தந்தை இரண்டாவது ஜான்பாலை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் தியன்மன் சதுக்கத்தில் நூற்று கணக்கான மாணவர்கள் உண்ணாநன்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு வங்காளதேசத்தில் வீசிய கடும் புயலில் சிக்கி ஆறுநூறு பேர் வரை இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் சீனர்களுக்கு எதிராக இனக்கலவரம் ஆரம்பமானது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்திய குரு இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பி ஆர் ராஜமையர் தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி தட்சிணாமூர்த்தி தமிழ் மேதை இரண்டாயிரமாவது ஆண்டு பாரதி தமிழ் கவிஞர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆர்கே நாராயண் இந்திய நாவலாசிரியர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே